அத்தியாயம் நூற்றி ஐந்து அல்பீ யானை அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹின் பெயரால் யானை படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா அவர்களின் சூழ்ச்சியை அவன் தோல்வியில் முடிக்கவில்லையா அவர்களுக்கு எதிராக பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான் சூடேற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது அவை வீசின உடனே அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோல் போல் ஆக்கினான்